وَأَنْتَ رَبُّنَا وَيَدَنَا وَنَبِيُّنَا مَوْلَانَا مُحَمَّدْ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ تَمَامَ بَارَكَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ مِّنَّكَ حَمِيدُ الْمَجِيدِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ وَأَزْوَاجِهِ وَذُرِّيَّاتِهِ وَعَزَّمَ بِنِي وَأَهْلِ بَيْتِهِ أَجْمَعِينَ وَأُوصِيكُم بِمَا دَعَوْا إِلَيْهِ وَإِيَّاكَ يَا أَوَّلَ مُنْذِرِ اللَّهِ إِنَّ الضَّرَّاءَ حَقُّ الْأُمُورِ اللهم صلي وسلم و على انيا اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا ذُكرت الله فخشع قلوب الذين لا يؤمنون بالله ولا باليوم الاخر ரோம் மேலான நாயகம் வந்தல்ல அவர்கள் வீரிலும் அன்னாருடைய அடிப்பு மறுகளை அனுபவம் நல்ல ஒரு மீதம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகுமா அல்லாஹனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே நேரம் ஆற்றில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே வரது கிட்ட அன்பர்களே நண்பர்களே எல்லா சந்தர்ப்பங்களும் வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பிலே அல்லாஹ் அனைவரையும் கொள்வானாம் நாளே வறுமையிலே அல்லாஹும் எங்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாழ்ந்தா பண்ணிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளையும் அனைவரையும் அவங்களா ஆசிக் கொள்வானாம் எல்லா துறைகளிலும் தெளிவான வழிமாட்டல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஒரு முன்பின் உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் தெளிவாக காட்சி கொடுத்திருக்கிறது ஒரு முஸ்லீமும் ஒரு பாதையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பாதையிலே நடக்கின்ற பயணிகளும் பாதசாரிகளும் அதேபோன்று பாதையிலே பயணம் செய்யக்கூடிய சாதனைகளும் பயணிகளும் தங்களுடைய பயணங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் நாலாக வீதி விபத்துக்கள் கூடிக்கொள்ளு செல்கின்ற காலத்திலே நாம் இருக்கிறோம் எனவே எங்களுடைய பங்களிப்பினால் எங்களுடைய முயற்சியினால் இந்த வீதி விபத்தை அல்லது வீதி குறைக்கலாம் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய பொதுமாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளாசைப்படுகிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியாறுகளை அல்லாஹரு என்ன நாடினா உங்களால என்ன இல அந்த அளவுக்கெல்லாம் விவாதமான அழுகூலைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான் நாம இன்றைக்கு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால போனா பயணங்கள் செய்வதற்கு மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டோம் அதிவேக பாதைகள் இருக்கவில்லை இருந்ததால் சாதாரணமான பாதைகள் வாகனங்களும் குறைவு சில பகுதிகளில் நகரப்புறங்களுக்கு போவதாக இருந்தால் கஷ்டப்பட்டோம் அன்பான அல்லாஹும் நிலடியார்களே அதை விழவும் கூடுதலாக வரலாறு இருக்கலாம் அல்லவருக்கு பின்பற்ற காலத்திலே உள்ள வரலாறு அந்த காலத்திலே பயணம் செய்வதற்காக ஒட்டகங்கள் குதிரைகள் அதே போன்று கவிதைகள் இவைகளை பயன்படுத்தினார்கள் சில சாதியங்களுடைய வரலாறோடியை கடந்த செய்வதற்காக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக பயணத்தை ஆரம்பித்து விடுவார்கள் எவ்வளோ பெரிய சிரமமான காரியம் வருடத்திலே நான்கிலே ஒரு பயணத்திலே கழித்து விடுகின்றார்கள் ஒரு பல கடந்தை ஆனால் இங்கு எந்த அளவு அந்த நேமிருக்கிறது என்றால் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு அந்த நேமத் கூடிக்கொண்டு போகுது வந்தாலும் அவர்களும் ஏராளமான காலத்திலே கழித்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியை கொடுத்ததை போல தங்களுடைய உமத்திற்கு ஒரு பகுதியை கொடுத்ததை போல மாற்று மறுத்தவர்களுக்கு ஒரு போல இன்னும் ஒரு பகுதியை சொல்லுவா அணையை வந்தாலும் அவர்கள் பயணங்களிலேயே கழித்திருக்கிறார்கள் ஒரு நாள் சில பயணங்கள் வாரக்கணக்கு மாதங்கிழனுக்கு கலவு சொல்லலாம் கண்ணியமான அல்லாஹ் நல்ல இன்று நாம் கிட்டத்தட்ட இன்றைய மசோபாவிலே நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஒரு உயிருகின்றேன் இந்த நாற்பத்தி ஐந்து நிமிட ஒரு உரைக்காக வேண்டி சுமாராக வருகின்ற போது மூன்று நான்கு மலர் தியானம் மீண்டும் செல்வதற்கு அல்லாஹ் மூன்று நான்கு மலர் தியானம் வெட்டு மலர்ச்சியான பயணம் கிட்டத்தட்ட ஒருவர் மிகழ்ச்சிக்கா இப்படித்தான் ஏராளமான பயணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பான அல்லாஹர்களே நாங்கள் பயணம் செல்ல மாட்டோம் என்று யாரும் ஒதுங்கி இருக்க முடியாது விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் பயணம் செய்ய ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம் உதாரணமாக உறவைகள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் அல்லது கண்டியிலே இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் ஏதோ ஒரு வகையில் அவர்களை தரிசிப்பதற்காக பார்ப்பதற்காக திருமண மதத்திலே யாராவது செய்கிறார்களா அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக பயணம் செய்ய நிலைமை ஏற்படுகிறது எனவே பயணம் செய்ய வேண்டிய ஏற்பட்டால் அந்த பயணத்திலே ஒரு சாமியை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான அல்லாஹ் பயணம் நின்று வருகின்ற போதும் அந்த பயணத்தை இரண்டு வகையாக பிரித்து நோக்கலாம் பெரிய பயணம் பெரிய பயணம் அல்லது உள்நாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் இந்த பயணங்களை பொதுவாக பயணம் என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் பிரிப்போம் பார்வையிலே இந்த பயணங்களை இரண்டு வகையாக பிரித்து நோக்கலாம் ஆகமான பயணம் ஆகாத பயணம் பயணம் அறமான பயணம் சரிய அனுமதித்த பயணம் அனுமதிக்காத பயணம் நன்மையை பெற்றுத்தருகின்ற பயணம் நன்மையை பெற்றுத்தராத பாவமான பயணம் கண்ணியமான அவ்வளோ ஆங்கமான பயணம் என்றால் என்ன ஆகாத பயணம் என்றால் என்ன ஆங்கமான பயணம் என்றால் ஒரு மாதிரி மாணவர்கள் படிப்புக்காவது ஒரு பயணம் செய்கின்றார் உதாரணமாக அவருடைய கல்வியை துருவதற்காக வேண்டி உயர்கல்விக்காக வேண்டி கடல் கலந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அவர் படிப்பதற்காக பயணம் போகலாம் அந்த பயணத்திற்கெல்லாம் நன்மையை கொடுக்கலாம் பற்றி உன்றாவுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்கு அவனை பயணம் செல்கின்றார்கள் ராஜமான பயணம் போகலாம் உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் போகின்றார்கள் தாராளமாக போகலாம் அலாதாரவர்களை உறுதிவதற்காக பொருளாதாரத்தை தருவதற்காக பயணம் செய்கின்றார்கள் தாராளமாக போகலாம் அதேபோல சோதிக்கப்பட்ட மக்களுடைய சோதனைகளை பார்த்து தங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்த பயணம் போகலாம் இதற்கெல்லாம் ஏராளமாக ஆதாரம் இருக்கிறது வசனங்களும் இருக்கிறது அத்தகையதைகளை சொல்வதற்கு இடம் தராது அதனால் குருக்கம் ஆங்கொழுகின்றேன் இதெல்லாம் ஆகமான பயணங்கள் ஆகமான பயணங்களுக்கு சரியத்திலே ஏராளமான தழுகை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக பயணம் செய்கிறான் படிப்புக்காக பயணம் செய்கிறான் உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் செய்கிறான் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக பயணம் செய்கிறான் ஹஜ் உராவுக்கு அவனை பயணம் செய்கிறான் இத்தகைய தொழுவை துருக்கி சொல்லலாம் சேது சொல்லலாம் முப்படுத்தி சொல்லலாம் பின்படுத்தி சொல்லலாம் நம்ம தானுடைய காலத்திலே பயணம் வந்து அந்த நோன்பை ஏனிய காலத்திலே பலா செய்யலாம் பலாலான பயணம் என்பது இது வல்லாமல் அறாம பயணம் யாரெல்லாம் மேற்கொள் கொண்டார்களோ அவர்களுக்கு சரியத்திலே எந்த விதமான சலுகை கிடையாது உதாரணமாக பயணம் என்றால் ஒரு பாவத்தை செய்வதற்காக பயணம் போகுதான் பயணத்திலே பாவம் செய்வது என்பது ஒரு தலை பாவத்திலே அதாவது பயணத்திலே பாவம் செய்வது என்பது ஒரு தலை பாவத்துக்காகவே பயணம் போகுதான் என்பதை சொல்லும் தலை கண்ணியமானவர்களே இதை சொல்லுவது என்றால் சிலர்கள் பயணம் செய்வதே பாவத்துக்காக சிலர்கள் பயணம் செய்வதே இன்னொரு சோழலை திருடுவதற்காக ஒருவர் செய்வதே ஒரு சிலையை கடத்துவதற்காக ஒருவர் பயணம் செய்வதே கள்ள வியாபாரம் பண்ணுவதற்காக ஒருவர் பயணம் செய்வதே இன்னொரு உயிரை பறிப்பதற்காக இப்படியான பயணங்களுக்கு தரைய சிலை எந்த சலுகையும் எனவே நாம் எந்த வகையான பயணம் மேற்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் சரிய அதற்குரிய சலுகைகளை வழங்குகிறது கண்ணியமான அல்லாஹாவின் நல்லதார்களே அஜித்துகளே எச்சரிக்கை வந்திருக்கிறது ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் பாவத்துக்காக அல்லது பயணத்திலே பாவம் செய்கிறான் ஒரு பாவத்தை செய்கின்ற போது ஆகிய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை அல்லாஹ் கலக்கி இந்த உலகத்துல ஒரு முஸ்லிம்க்கு மோபினுக்கு அல்லா கண்ணியத்தை கொடுக்கானா அது ஈமானம் அல்லா முதலாவது கலட்டுவது அவன் ஈமான் இந்த உலகத்துல கண்ணியமா அந்தஸ்தா மரியாதையா எல்லாம் நாளைய வறுமையிலே சுவருக்க மோமீன்களுக்காகத்தான் யாரெல்லாம் இந்த பாவம் செய்கிறாங்களோ அல்லா முதலாவது இந்த நம்பிக்கை இந்த கரட்டிடுவோம் கணியமானவர்களே தெளிவாக சொன்னார் ஒரு முஸ்லீம் பாவம் செய்கின்ற போது உயிரிடுகின்றான் விபசாரம் செய்கின்றான் அல்லது வேறு ஏதாவது பாவம் செய்கிறான் மதுபான மரத்தில் அந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் கரட்டப்படுது அந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் இல்லை புதானமாக மதுபானம் மறந்துவிட்ட சந்தர்ப்பம் பயணத்திலே போய் மருதுமானது விட்டான் அல்லது பயணமே செய்கிறான் மதுபானம் மறந்துவதற்காக அந்த சந்தர்ப்பத்திலே மதுமானத்தை அறிந்துவிட்டு அந்த சூடு மங்குவதற்கிடையிலே அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் ஈமா இல்லாமல் அவன் நம்ம உயிர் தந்திக்க போகிறான் என்ற எத்தனை பேர் இப்படியான நிலைமையில நம்மளை உயிரை மாற்றி இருக்கிறான் எனவே கண்ணியமான அல்லாஹுவை நிலவியார்களே என்பத நாம் எங்களிட பயணத்தை அல்லாஹ் இப்போதும் கூட அந்த கலத்தை வந்து இருப்பதா பயணம் எந்த அளவு பெரிய இருக்குதுன்னா திருமண பதத்தில் எனக்கு வினியக்கூடிய மனமகன் மனமகள் இருவர்களையும் அதாவது பூர்த்திச் செல்வதற்காக கிட்டத்தட்டி மாணவர்களே பத்து பதினோரு நிமிடத்திலே ஒரு மனுஷ அதாவது ஒரு கிலோமீட்டரை தாண்டக்கூடிய பயணம் அப்படிப்பட்ட அந்த வாகனங்களை அன்னை காலங்களில் நாம் பார்த்தோம் அதுவும் இங்கு நங்கி எந்த அளவிட்டால் ஒரு நிமிடத்திலே பல கிலோமீட்டர்களை தாண்டக்கூடிய வாகனங்கள் இருப்பதை நாம் பார்த்தோம் அன்பான அல்லாஹர்களே எனவே இந்த பயணங்கள் இலவாக இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே சுருக்கமாக வீதி விபத்தை தடுப்பதற்காக நாம் எங்களாலான பங்களிப்பு என்ன செய்யலாம் இலங்கையிலே செல்லக்கூடிய ஒரு பிரதானமான காரணம் தான் வீதி விபத்து அதிகரிப்பதற்கு பிரதானமாக எல்லோரும் இலங்கையில் இருக்கின்ற வாகனங்கள் அதிகம் தெருக்கள் குறைவு இலங்கையில் இருக்கின்ற பாதைகளை விடவும் வாகனம் அதிகம் அதனால்தான் வீதி விபத்து அதிகமாக விடம்பெறுகிறது என்பது ஒரு காரணம் உண்மைதான் அந்த காரணம் ஆனால் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது சாரதிகளும் பாததாரிகளும் பயணிகளும் தங்களுடைய கடமைகளை சரியாக முடியவில்லை நாம ஆழமா உரியத்தை பணிய வைக்க வேண்டும் போக்குவரத்து சபையினுடைய ஒரு சட்ட கோவையை தருவார்கள் சட்ட கோவையை படித்து பரிசையிலே பாசாக வேண்டும் அதற்கு பின்னால் நேர்முக பரிசை நாங்கள் அதாவது டிரைவன் செய்து காட்ட வேண்டும் அதற்கு பின்னால் தான் லைசன கையில் தருவார்கள் எனவே போக்குவரத்து சபையினுடைய சட்ட கோவையால் மாத்திரம் வீதி தடுக்க முடியாது நிறுத்த முடியாது ஒவ்வொரு சாரதிகளும் ஒவ்வொரு பாதசாரிகளும் ஒவ்வொரு பயணிகளும் தத்தமது பொறுப்புகளை உணராத வகையிலே தாங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று உணராத வகையிலே நிச்சயமா வீதி விபத்துகளை தடுக்க முடியாது எனவே ஒவ்வொரு சாரதிகளும் ஒவ்வொரு பயணிகளும் ஒவ்வொரு பாதசாரிகளும் தங்களுடைய கடமைகளை உணர வேண்டும் உணர்ந்தலுக்கு பின்னால் தான் நிச்சயமாக அவர்கள் பயணம் செய்த போது நல்ல முறையிலே பயணம் செய்வார்கள் பொறுத்த வகையிலே அவருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் நல்ல முறையிலே பயணம் போனால் அந்த பயணத்திலே அல்லாவோட பாதுகாப்பு இருக்கு பயணத்துக்குரிய வழிகாட்டல் சுமாராக பயணி இருக்கிறது அதில் சுருக்கமான சில முக்கியமான விடுதிகளை மாத்திரம் அவரோட பயன்படுத்தும் பயணம் சொல்லுக்கு முன்னால் முதலாவது ஒவ்வொரு பயணிகளும் நல்ல சோழமையை நாங்கள் யாரோ பயணம் நண்பர் யார் சேர்ந்த பயணத்துல கெட்டவங்க பாவம் செய்யறவங்க வந்தா பாவம் தான் நடக்கும் அதனால சில பயணிகள் பாவம் செய்யத்தான் போறாங்க இந்த பயணத்துல விவச்சாரம் நடக்கும் இந்த பயணத்துல ஹரா நடக்கும் இந்த பயணத்துல மதுபானம் குடிப்பாங்க அப்படி இது விலகினா அந்த பயணத்துல விலகி கொண்டு பயணம் செய்வது கூடாது எனவே பயணிகள் முதலாவது பயணம் செய்வதற்கு முன்னால தோழமை ஒன்றை கொள்வார்கள் நல்ல தோழமை நாம் ஏற்படுத்திக் கொள்ள நன்மைகளால் கனமாக வேண்டும் என்றால் எங்களுடைய நல்லவர்களையும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் முதலாவது இரண்டா அவர் அந்த பயணத்தை துறங்குவதற்கு முன்னால் இரண்டு ரகால் சின்ன சொல்ல விட்டு யாருடைய கையிலே அவர் பதக்க அவரது குழுவின பயணத்தார்கள் பள்ளி அர்த்திப்பாங்க அல்லது எங்களை கடையில் வேலை செய்யப்பாங்க அல்ல ஊரில் ஒன்று முக்காசிப்பாங்க அப்படி இல்லையா பள்ளி உருண்டியது ஏதோ ஒரு ஹதியாக ஒன்றை போட்டுட்டு நாங்கள் பயணத்தை கிளம்புறோம் பெரியமானவர்களே அடுத்ததாக அந்த பயணத்தை பெரியமான அல்லாஹின் நடிகர்களே பயணத்தை ஹதியாக தான் அதை சதக்கா குடும்பது பயணம் போகிறவுமே சாதாரணமான ஒரு துவாயங்களுக்கு ஒவ்வொரு நாள் இந்த உலகத்தில் மலருக்கு மார்க் துவாஜினம் கொடுக்கிறாங்க அல்லாஹும் மனசி அவர்களுக்கு பதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அறிவு கொடுக்க நாங்க எந்த மலர கூடிய சுவாவில மாற்றிக்கொள்வோம் எனவே காவுல கொடுத்து விட்டு நாங்க பயணத்தை தொடங்க சில பேர் நாங்க மேற்கொள்ளக்கூடிய பயணம் நஷ்டத்துல கூடியது சிரிஞ்சு போறோம் மாலையா போல வீடு எல்லாம் பயணம் போறோம் முடிவு நஷ்டத்திட முடியலை போகலாம் என்ற வாழ்க்கையை முடிஞ்சு போகலை வாழ்வதற்காக போறோம் மரணம் போற முடியோமாக போறோம் ஆனையாக அழுகோம் எனவே லாபத்தை நோக்கமா வச்சு போறோம் கடும் நஷ்டத்துவோம் எனவே சிலவேளை பயணங்கள் தோல்விட முடியலாம் அதனால பயணம் போறதுக்கு முன்னால சரியா சில வழிநாட்டில் தந்திருக்குது அந்த வழிமாட்டல வேடி போடுவோம் அடுத்த அம்சம் கண்ணியமானவர்களே நாங்கள் எப்படி நல்லவங்களை தெரிவு செஞ்சோமோ எப்படி ரெண்டு ரக சின்னத்தொடர் சதக்காக கொடுத்தோமோ அடுத்ததாக இந்த பயணத்தை நல்லவங்க சொல்லி அவங்களோட துபாவோட பயணம் போடுவோம் சொல்லதாக வலி வந்து சொன்னார்கள் மூணு பேருடைய துவாவை அவங்க மறுக்க மாட்டான் அதில் ஒரு தூத்து முக்காம் ஒரு பயணி உடையா அவர் வயலுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் தன்னுடைய வாசல இருந்து காலடி வைத்து போறாரே திரும்ப அந்த வாசலுக்கு காலடி வைத்து வைக்கிற வரைக்கும் அவர் கேட்கிற துவாகலாம அவ்வளவு பெரிய பவர் அவன் ஒரு பிரயாணிக்கு பயணியை கொடுத்திருக்க அதனால் அன்பானவர்களே ஒவ்வொரு பயணிகளும் பயணம் போறதுக்கு முன்னால இந்த ஒழுக்ககளை பேணி நல்லவங்கள்ட்ட சொல்லி அவர்கள் சேர்ந்து துவாவம் விட்டு திருமணம் முடித்தவங்களா இருந்தா மனைவிடத்தில் சொல்லிக் கொள்ளலாம் ஆண்கள் அப்படி இல்லை வாசம் அவங்கள சொல்லி அதில் நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் கருதக்கூடியவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு பயணம் போகலாம் இன்னைக்கு எப்படி பயணம் போறாங்கன்னா பயணம் போய் முடிஞ்சதுக்கு பின்னால்தான் கோல் கொண்டு சொல்வது நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன் அன்பானவர்களே இது சரிய சாட்சி இல்லை அடுத்ததாக பயணத்தை எப்படி நாங்க சொல்லி அவங்கள்ட்ட பாதுகாப்பு அம்மான தொலைச்சுட்டு ஒன்றுமே இல்லாம திரும்பி வந்துடாதீங்க எல்லாரும் துவாரிங்க அனுப்புவாங்க அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்து வாங்கிடுவோம் கணியமானவர்களே சுகாணி அவ்நாள் இந்த துவாக்களை ஓதுதான் பயணத்துல இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு நிமிடத்துல ஓதக்கூடிய துவா இருக்குது ஒரு வருடமா இரண்டு வருடமா அதான் நிறைய வரக்காது வச்சிருப்பான் சில சந்தர்ப்பங்கள்ல பாதுகாப்பான தெரிவிதா நாம போறது பாதுகாப்பான முறையில தான் வாங்கணும் செலுத்துறாங்க ஆபத்தோடு ஏற்பட்டுட்டா பாதுகாப்பா துருகிறது போற மக்கள்கிட்ட துணை வாயால் வரையில் வாகனத்தில தோனாக சத்தமாக வருகிறது எக்ஸ்ட்ராயத்துக்கு பின்னால பார்த்தா வாகனத்துக்கு ஒன்றுமே நடந்த வாகனத்துல போன எல்லாரிலையும் ஆனா எங்களுடைய வாழ்க்கையில வரணும் எங்களுடைய வாயில வரணும் எங்களுடைய செயல வரணும் இதுதான் இஸ்லாம் தொழிலாளம் எனவே கல்யமானவர்களே நாங்கள் பயணம் போறதாக இருந்தால் நல்லவங்க சொல்லிட்டு பயணத்தை போகணும் அடுத்ததாக சொல்லணும் அடுத்த விஷயம் செலவாக உபதேசம் ஒரு மனிதர் எனக்கு பயன் செய்யல நான் ஒரு பயணம் போப்போ எனக்கு ஒரு பயன் செய்யுங்க பெரிய பயனில்லை இன்றைய உண்மைய்க்கு அதிகமான பய நிறைய பயான் ஆனா செய்ய அமல் குறையாக காலத்துல குறைவாக பயன் கேட்டார்கள் அதிகமாக அமல் செய்வார்கள் அதிகமான பயான் குறைவான அமல் பெண்கள் இல்ல ஒரு பாவத்தை கூட ஒரு பெரி சின்ன பாவத்தை கூட பெரும் பாவமாக நினைப்பார்கள் அந்த காலத்துல ஆனா இன்றைக்கு பெரும்பட்டு சாதாரணமாக பேசுறாங்க கனியமானவர்களே இதெல்லாம் ஒரு மொம்மினுடைய வாயால் ஆரக்கூடியதாக ஒரு வாதிப்பு சொன்னாங்க ஒரு முஸ்லீம் ஒரு பாவத்தை செய்யறாங்க யாருக்கு தெரியாம அந்த பாவத்தை மறைஞ்சி அவன் அதற்கு பாவம் அதை மன்னிச்சிடுவான் யாரெல்லாம் செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பில் சிலவங்க பாவம் செய்ததே அவங்களுக்கு ஒரு இனிமை அந்த பாவத்தை சொல்றது அதோட இனிமை செஞ்ச தப்புகளை கலைக்கிறதே பெரிய இனிமை எனவே அன்பான அல்லாஹி நல்லடியார்களே பயணங்களின் போதும் சொல்லுவதில் அவர்கள் அந்த பயணம் செய்ய விரும்புகின்றவருக்கு சொல்லிவந்தில் அவர்கள் திரிய ஒரு அலையை கவிட்ட போவா போன வருடத்தில் அவ்வளாட பயத்த உள்ளத்தில எங்க போனாலும் அவ்வளாட பயத்த உள்ளத்திலேருந்து எடுக்கிறாத என்று முக்கியமான ஒரு நாட்டை கட்டப்படுகிறான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ஆனா இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு சிறந்து கொண்டிருக்கிறது அதுதான் உள்ளத்துல தப்புவா வேணும் வியாபாரத்துக்கு போனாலும் உள்ளத்துல தப்புவா வேணும் இல்லாட்டி அறாசி கொடுத்துருவீங்க படிக்க போத்துல தப்பா வேணும் தேவையில்லாத படிப்பை நரலியமானவர்களே அதே போல உள்ள தப்பா எடுத்துக்கொள்ளுங்க அந்த பணம் எல்லாம் நாளைய மருமையில உங்க யாருக்காவது அமல் செஞ்சாயோ அவங்கள்ட்ட போய் கூடிய மாதிரி திருப்பி அனுப்பிடுவான் உண்மை அன்பானவர்களை முதலாவது உள்ளத்தில் எல்லா விவகாரங்களையும் ஒன்றுதான் அமல்கள் நாங்கள் கொள்கையில பேருதல் இல்லையா நிச்சயமாக பாவங்கள் சொல்ற புத்திமல் என்ன நிச்சயமா சொல்வ இருக்கிறேன் அறுவறுப்பானவைகளை விட்டும் வெறுக்கத்தக்கவர்களை விட்டும் உங்களை தடுக்கிறது நீங்க செய்ய போனால் செய்ய வேணாம் சொல்க சொல்லுது யாரெல்லாம் தொழுகையில பேருதலா இல்லையோ பயணங்கள்ல அந்த பயணங்கள்ல பாவம் நடக்கும் எனவே யாருடைய பயணங்கள்ல பாவம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுகிறாங்களோ தொழுகையில பேருதலாயிருக்க நிச்சயமா அந்த பயணத்துல பாவம் நடக்காது அங்காதவர்களை சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் அடுத்த விஷய போற பயணங்களை உணவுல மட்டுமல்ல குடிமான ஆரம்பாக்கணும் எங்கட பார்வையில ஹலால் ஆரம்ப கேள்வியில ஹலால் ஹராபாக்கணும் எங்கட நடையிலும் எங்க எல்லா சிந்தனைகள் எங்கில ஹலால் ஹராபாக்கணும் எல்லா விவகாரங்களையும் ஹலால் ஹராபாக்கணும் கண்ணியமான அவ்வா போனாலியார்களே இன்னைக்கு பயணத்துல சிலவங்க பயணம் போக ஆரம்பிச்சுட்டாலே சொல்லுவாங்க கொஞ்சம் இது எங்களை ஊற விட்டு கொஞ்சம் தானிருட்டும் அதுக்கு பின்னால நியூசிக் எல்லாம் போடுங்க கண்ணியமானவர்களே அதுக்கு பின்னாலே ஒரு அனுகாஜி நிறைய பேர் ரமமான செஞ்ச நிறைய ஐபாதத்தை நோம்பு முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு டிப்ல போய் அப்படியே கொடுக்குவார் அவள் செய்வது சிம்பை லேசி ஆனா அந்த அவளை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம் நாங்களை அமல் செய்வதில்ல அதிக ஆசை உள்ள பாதுகாக்கிறது பொருளாதாரம் எது எங்க கையை போகக்கூடாது என்பதுல நாம் கண்ணு கழுத்தமா இருக்கோம் அடுத்த வருஷம் மெப்பன போட்டு எப்படியாவது இருக்கிறத பூண்டிக்கோடு ஆண்டு விடுவோம் அதனால நான் அமல் செய்யறது அந்த அமல நாளே வரும் மீதான கொண்டு வரோம் அமல் செய்வது பூத்திசாலித்தனம் ஆனா அதை விட மிகப்பெரிய பூத்திசாலித்தனம் செய்த அமல பாதுகாப்பது அதனால கண்ணியமானவர்களே சொல்ல வருகிறேன் அடுத்ததாக பயணங்கள்ல கண்ணியமானவர்களை நாட்டு சட்டத்தை மேலும் இதுக்கு பயணம் போனா இவங்க முஸ்லீங்களா முஸ்லீம் இல்லையா என்று தேடிக்கொள்கிறாங்க பொது இடங்களை நாசப்படுத்துறது பொது பூங்காக்கள் பஸ் அனுப்பிடங்கள் மக்கள் ஒன்று ஊடுக இடங்கள் மக்களுக்கு நிழல் கொடுக்கின்ற இடங்கள் இந்த இடங்களை அனுசத்தப்படுகிறது இந்த இடங்களை தீர்வு கிடைக்கிறது இந்த இடங்கள் அழுத்தப்படும் கண்ணியமானவர்களே சரிய ஒருபோதும் அனுமதி அளிக்கல்ல எனவே இந்த முறையில எங்களிடம் பயணங்கள் அமைச்சு கொண்டா நிச்சயமாக அந்த பயணத்துல நன்மைகள் நிறைந்திருக்கும் அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே வீதி விபத்து கூடிக்கொண்டு போகும் இது யார் அல்ல இடம் இருக்கு இது சாரதிகளில் ஒரு கவன இனம் அடுத்தது பாதக்காரிகளுடைய ஒரு வகையான கவன இனம் என்பதால் நினைவுபடுத்துகின்றேன் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே இலங்கையிலே சராசரியா வருடாந்தம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு இடைப்பட்டவர்கள்தான் இந்த வீதி விபத்துகளால் இறந்து வந்தார் ஆனால் அண்மை காலங்களில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையிலே ஈதி விபத்தால் இறந்தவர்கள் மூவாயிரத்தி நூத்தி ஒரு பேர் அதே போன்ற இந்த ஆண்டிலே வரைக்கும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு இருக்கிறது இரண்டு மாதம் இருக்கிறது கண்ணியமானவர்களே இலங்கையுடைய சுகாதார அமைப்பின் ஒரு அறிக்கை பிரகாரம் இலங்கையிலேயே நாலிர மனுக்கு ஒரு கிடைப்பட்டவர்கள் இறந்து வருவதாக அண்மையிலே ஒரு அறிக்கையிலே பார்க்க கிடைக்கிறது அன்பாளவர்களே இது அண்மை காலங்களிலே வீதி விபத்து கூடி அநியாயமாக மக்கள் இறந்து வருகிறார்கள் இதை நான் மிக முக்கியமாக பொறுப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சாரதிகள் பெட்ரோல் நியாயம் நீங்க தேர்வு ஆனா உங்களோட பாதை இல்ல அது பொதுவான பாதை அதுல நடந்து கொள்ளக்கூடிய முறைய இஸ்லாம் தெளிவான நாங்க ஒரு பயணம் போறோமா ஒரு இஸ்லாமின் தூதுவராக போறோம் எங்களை பார்க்கிற போது மக்கள் எல்லாம் எங்களை தனிநபராக பார்க்க மாட்டார்கள் எங்களை சமூகமாக பார்ப்பார்கள் முஸ்லீங்கள் போவதாக பார்ப்பார்கள் நாங்கள் செய்கின்ற ஒரு தவறு ஒட்டுமொத்த செய்கின்ற தவறாக கணக்கெடுப்பார்கள் நாங்கள் செய்கின்ற ஒரு நனவு ஒட்டுமொத்த முஸ்லீங்களும் செய்கின்ற நலவாக கணக்கெடுப்பார்கள் எனவே பாதையிலே நாங்கள் செலுகின்ற போது ஒரு செய்துவிட்டால் அது தனிநபர் செய்கின்ற தவறு முழு முஸ்லீம் ஊமத்தையும் அந்த எனவே அன்பாளிகள் முதலாவதாக வாகனம் செல்வதற்கு யாராவது தெரிவு செய்கிறார்கள் சாரதிகள் ஒரு அமான ஊரில் நிறைய மக்கள் இருக்கின்ற போதும் நிறைய வாகனங்கள் இருக்கின்ற போதும் அல்லா இவருடைய உள்ளத்திலே என்னை ஒரு சாரதியாக தெரிவிக்கிறார் என்னை இரண்டு நேரத்தில் வாகனம் செலுத்துவேன் போற இடங்களிலே விபத்துகளிலே இவர்களை சிக்கிவிடவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை முதலாளி அம்சம் இரண்டாவது இவர் எங்களை கும்பிட்டு இருந்தார் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு போற இடங்கள்ல எங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்காது அயறுகள்ல சாதாரண கணக்கெடுப்பார் தொழுங்கிகளுக்கெல்லாம் நேரம் தருவார் ஒன்று ஒவ்வொரு சாரதிகளும் தங்களுடைய பொறுப்பை உணர வேண்டும் இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற மக்கள் நம்பி ஒப்படைத்த இந்த பொறுப்புக்கு நிறைய சாரதிகள் துரோகம் செய்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் கொண்ட சிலர் அந்த பயணிகள் சாரதிகளாலேயே துன்புறையோடு பார்க்கிறோம் பொருட்கள் பணங்கள் சாரதிகளாலேயே களவாடப்படுவதை துன்புறையோடு செய்கிறோம் அதை பாலாக்குகின்றோம் அன்பானவர்களே எனவே ஒவ்வொரு சாரதிகளும் முதலாவதாக கணிபிடிக்க வேண்டிய அம்சம் எனக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அமானிடத்தை தந்திருக்கிறான் என்ற விளக்கிலே சுமந்து கொள்ள வேண்டும் அடுத்த விடயம் கண்ணியமானவர்களே அமானத்தை சுமந்து கொண்ட சாரதிகள் வாகனத்தை செலுத்துகின்ற போது நிதானமாக நாட்டு சட்டத்தை மதித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் நான் என்னுடைய வைத்திருக்கின்ற சாரதி அனுமதி பத்திரம் நினைத்தவாறு வாகனத்தை செலுத்துவதற்க எனவே நான் நல்ல முறையிலே வாகனம் செலுத்த வேண்டும் எந்த இடத்திலே மூந்த கூடாது என்று போக்குவரத்து சபையினுடைய அறிக்கை செலுத்தால் உந்தக்கூடாது ரயில்வே கனவைகள் இடங்கள் அதே போன்று வேகமாக வாகனத்தை செலுத்த கூடாது அவசரப்பட்டு வாகனங்களை மூந்தக்கூடாது இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய மூன்று விடயம் இருக்கிறது முதலாவது இரண்டாவது பாதுகாப்பான தெரு தேவை பாதுகாப்பான வாகனம் பாதுகாப்பான தெருவுல தான் போகும் மூன்றாவது பாதுகாப்பான தெருவில் பாதுகாப்பான வாகனம் வாகனத்தை செலுத்தக்கூடியவர் பாதுகாப்பான முறையில் வேகமாக இல்லாம நாட்டு சட்டத்துல நாட்டு கோவை சட்ட கோவைகளை நல்ல முறையிலே வாகனத்தை செலுத்த வேண்டும் பாதுகாப்பான வாகனம் பாதுகாப்பான தெரு பாதுகாப்பான முறையில் வாகனம் செலுத்தது முக்கியமான நிறைய பேர் ஆபத்தான பாதைகள் போற சில வேலை அந்த வாகனத்துல ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சு கூட பயணிகள் அந்த வாகனத்திலே போற கொழுப்பு பகுதிகளில் சாதாரணமாக கந்தைகள் இல்லை ஆனால் கண்டிப்பாக போனால் பெரிய கந்தைகள் அதுகளை பயணம் செய்யறது சிரமமாறு சில வாகனங்கள் அந்த கந்தைகளை சான்றது ரொம்ப அதனால பயணம் செய்வதற்கு முன்னால வாகனத்தையும் நாங்கள் பரிசு பார்த்துக்கணும் பரிசீலனை பண்ணி பார்த்துக்கொள்ளும் இன்னைக்கு அந்த வகையில இலங்கையின் கவர்மெண்டாவ என்ற ஒரு பகுதியை துணங்கி வாகனங்கள் நல்லதாக கெட்டதாக இது தகுதியாக பா பாதையில் ஓடுறதுக்கு என்ற ஒரு அறிக்கை என்ற ஒரு டெஸ் கொடுக்கப்படுகிறேன் அதே போல வீதி விபத்துக்களை தடுப்பதற்காக வந்து அதிவேக பாதையும் அதாவது இலங்கையிலே நிறைய பகுதிகளிலே பிறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே அதேபோல் பயணங்களிலே சாலைகள் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் முக்கியமான வாகனம் செலுத்தப்படும் விட்டா கொஞ்சம் வாகனத்தை நிப்பாட்டி இன்னொரு எடுத்ததுக்கு பின்னால வாகனம் செலுத்தும் அப்படி இல்லைன்னா உதவிச்சாவது யாராவது இருந்தால் அவருக்கு மாற்றி விட்டுவிட கொஞ்சம் தூங்கி எழும்புவாங்க தூக்கத்தோடு வாகனம் செலுத்து ஏதாவது நடந்துட்டா சரியா சொல்லுது அது சாதாரணமான விட வல்ல கொண்டிருக்கிறார் அதற்கு அவர் கொள்வோம் ஒருத்தர் பசாதை ஏற்படுத்தினாரே அதற்கு அவனை கொள்வோம் அதுவெல்லாம் ஒரு மனிதன் மீனா கொலை செய்யப்பட்டால் அவர்கள் முழு மனிதர்களின் கொலை செய்ததை போன்று எங்களுடைய வீதி விபத்தால் ஒருவர் தான் வைத்துக் கொண்டால் அது விபத்தினால் ஒரு பணக்காராக இருந்தார் ஒரு பெரிய சமூக சேவையாளாக இருந்தால் அவளுக்கு பின்னால் எத்தனை மதுரைய வாழ்க்கை அவருக்கு பின்னால் எத்தனையும் பள்ளிகளுடைய வாழ்க்கை அவளுக்கு பின்னால் எத்தனை குமரிகளுடைய வாழ்க்கை கனிமானவர்களே சில பாவம் இருக்கிறேன் பாவத்திலும் பெரும்பாவும் பெரும்பாவம் பெரும்பாலும் அடுத்த வீட்டு பெண்களோடு செய்கின்ற விட்டான் அடுத்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவரே அடுத்த வீட்டு பெண்கள் விபச்சாரம் செய்யப்படுகிறார் என்றால் அது பெரும்பாவத்திலே பெரும்பாவும் கெட்ட ஒருவரை கொள்வதை விடவும் பெரிய நல்லவர்களை கொலை செய்வது சாலையான ஒருவரை கொலை செய்வது பெரியமா கொலை என்பது பெரும்பாவத்திலும் பெரும்பாவம் நல்லவர்களை விட வெட்டவர்களை கொலை செய்வது விட துன்மையாளியை கொடுவது அதை மிக மிகப்பெரிய ஒருமா சாதாரண கொள்வதை விட சமூகத்திலே பொறுப்புகளை சுமந்த ஒருவரை கொலை செய்வது அதை விட மிகப்பெரியமா எனவே எங்களுடைய வீடு வந்தால் து அப்படி இறந்துவிட்டால் அது சாதாரணமான ஆபத்து நூறு உயிர்களை நான் சுமந்து செல்கிறேன் சாதாரண ஒரு வான் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால் பைனில் இருபது உயிர்களை நான் சுமந்து செல்கிறேன் சாதாரண ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் தொண்ணூறு நூறு உயிர்களை எனக்கு பின்னால் நான் சுமந்து செல்கிறேன் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நடந்து விட்டால் அல்லாவிடத்திலே நான் ஜவாபு செல்ல வேண்டுமே என்று ஒவ்வொரு சாதனைகளும் யோசிக்க வேண்டும் எனவே தூக்கத்தோடு வாகனம் செலுத்தக்கூடாது அடுத்ததாக போன் கதைத்த நிலையில வாகனம் செலுத்தக்கூடாது இன்னைக்கு நிறைய விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன அதுல ஒரு காரணம் தொலைபேசி பாவின் இருக்கு விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதற்கு காரணங்கள் ஒன்றும் போன் கடைசி நிலமில பயணம் போறது எண்ணியமானவர்களே அடுத்த அம்சம் டிவி ரேடியோ டிவி பார்த்த நிலையில ஒரு பயானு கேட்க போறீங்க அந்த பயன் துருக்கத்தை பற்றிய பயானாக இருக்கும் அல்லது நரகத்தை பற்றிய பயனாக இருக்கும் நரகத்தை பற்றிய ஒரு பயானாக இருந்தால் நரகசூரிய வேதனைகள் நரகசூரிய அசாப்பு எனவே நீங்கள் நலவாகத்தான் நின்றுவீர்கள் அதிலே கேந்திருக்கிறார் சிலவேளை ஒரு கிராசை அலகீர்கள் அந்த கிராசிலே இனிமையான குரல் சிலர் கிராத் தோறினால் ஐந்து நிமிடம் துளைந்தவர் பத்து நிமிடம் இருவருமி கண்ணியமானவர்களே அப்படி நாம கேட்டு கொண்டு போனா சில பேர் எங்களே நாம கலந்துட்டு வாகனத்தை குழந்தைங்க அதனால வாகனங்களை பயணம் செய்கின்ற புத பேரை போலவே அடுத்த கண்ணியமானவர்களே ஹேண்ட் செட்டை காதலி என்று கலட்டுறதே இல்லை போன் வந்தால் கலட்ட இல்லை போன் வராக்கி கலட்டில் செட்டை சோழி முடிஞ்சிட்டா அதை கலட்டி வச்சுக்கணும் இந்த விஷயங்களை பேடிக் கொள்ளணும் கண்ணியமானவர்களை அதேபோன்று பயணங்கள்ல ஒரு அமீர கட்டாயமாக மூணு பேர் பயணம் போனா ஒரு அமீர கட்டாயம் அந்த அமீர வேலை இங்க என்ன சாப்பாடு ஆகிறது நாளைக்கு இன்னும் இடத்துக்கு போறது அங்க போறது மட்டுமில்ல அந்த அமீர நேரத்தை சொல்லிக் கொடுக்கிறது மேது நிலங்கள்ல அதாவது உயரமான இடங்கள்ல நம்ம போனா என்ன செய்வோம் யாருமே இல்ல இடம்தான் உயர்ந்திருக்கு உயரமான இடத்திலேயும் உயர்வான அளவு நீதான் எங்களை முடிச்சு அல்லாட்ட பொறுமையா அந்த உயர்வான இடத்துக்கு போய் வயதானதல்னா அந்த இடத்துல இறங்கி போமா ஓடை புலி போட்ட பகுதிகளில் இறங்கினா சத்வி பாதுல பயணம் போகக்கூடியவங்க எடுத்துகிறாங்க அல்லாத ஒரு குதிரைத்தால நாங்க போறோம் காத்துல போறோம் அல்லாத குதிரத்தால போறோம் அந்த பிளைட்டுக்கும் அங்க உள்ள கம்பனிக்கும் உள்ள லிங்க் லேசா பிஸாயினா பிளைட்ல அதுக்கு பின்னால அதை எப்படியோ கஷ்டப்படுத்த கேட்டிப்பிடிப்பாங்க அதனால அங்க போகிற போது சிலவரும் பாவம் செய்யல அதனால ஒரு சந்தர்ப்பத்திலையும் சில மக்கள் பாவரத்தில் ஈடுபடுகின்ற செய்திகளை நாம் பார்க்கணும் எனவே அன்பானவர்களே பயணங்கள்ல இந்த ஒழுக்கங்களை வேடிக்கொள்ளணும் இது சாதனைகள் கைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்ச வீதியை பற்றி தடுப்பதற்காக அடுத்ததாக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்றா பாதசாலைகளும் முக்கியமாக கவனம் செலுத்தலும் வீதியில பயணம் செய்யக்கூடாது அது சாதனைகளுக்கு பயணம் போறவர்களுக்கு அசோக்கியப்படும் நடுமீறியாலும் செய்யக்கூடாது நடுமீர விளையாடக் கூடாது எல்லா இடங்களாலும் மாற கூடாது போக்குவரத்து சபையினாலும் ஒரு இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க சில பகுதிகள் அந்த இடங்களாலதான் மாறவே பாறை விட்டு பாதை மாறுகின்ற போதும் கடைசி நிலைமையில எங்களோட பக்கத்துல இருக்கிற கதைச நிலைமைகளை மாறக்கூடாது அடுத்ததா சில குழந்தைகள் என்னோட வெற்றி கொண்டிருந்தா அந்த குழந்தைகளை போயிடுவாரு பிள்ளைக்கு வந்து கொள்ளையிடலாம் சில சந்தர்ப்பங்களில் எத்தனையோ பிள்ளைகள் அப்படி வீதி பத்துல நிறுத்தி இளைய வயதிலே தம்முடைய உயிர்கள் பலிபோன எத்தனையோ குழந்தைகளுடைய வரலாறு சொல்லலாம் அதுக்கு பின்னால கை செய்த பட்டு எவ்வளவு அர்த்தமும் பாதசாரிகள் புட்போர்ட்ல பயணம் போறத முற்றாக தவிர்க்க வேண்டும் உதாரணமாக ஒன்பது மணிக்கு ஒரு பத் இருக்கு பேருந்துகள் சில வேலை அவர்கள் அந்த எல்லை கட்டுப்பாட்டை தடுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் வீட்ட வேண்டிய நிலைமை கேட்கும் அதனால கொஞ்சம் தாமதித்து போறது பொறுத்த மாதிரி நிறைய வீதி விபத்துகள்ல இடம்பெற்று சிக்கிருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது அண்மையிலே அண்மையிலே பத்திரிகையை பார்த்த ஒரு செய்தி ஒரு ரயிலில் அந்த படையை பிடித்துக் கொண்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு மதில் அந்த மதில் வருகின்ற போது அந்த மதில் அவருடைய தலைப்பட்டு அப்படியே அந்த இடத்தில் அவருடைய உயிர் செய்தியை நாங்கள் பத்திரிகையை படுத்தோம் எனவே நிதிப்படையிலே பயணம் செய்வதை முற்றாக வருகின்றோம் எனவே கலியமானவர்களே மிக முக்கியமான ஒரு நான் பகிர்ந்து கொண்டேன் இது ஒரு விரிவான தலைப்பு என்றாலும் நேரம் இடம்பெறாதால் குருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் பயணம் என்பதே சரிய நிறைய பயணத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் ஓடிக்கொள்ள வேண்டும் இரண்டு ரக சொல் கொள்ள வேண்டும் எங்களால் முக்கியமான சின்ன ஒப்பதற்காக கொடுத்து விட்டு மரம் போகணும் நல்ல பக்கத்தை சொல்லி அவனை துவா எடுத்துக்கொண்டு பயணத்தை போகணும் அடுத்த கல்யர்கள பயணங்கள்ல சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு பயம் ஏற்படும் சில பாதைகளாக மனிதர்களாலையும் அபுதாவில் ஒதுக்கப்படுகிறது நீங்க ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு பயன்படுத்தி பயன் செய்கின்ற போது அல்லது ஏதாவது பயணங்கள்லே ஒரு கூட்டத்துக்கு பயப்பட வேண்டிய ஒரு துவாவனை அந்த துவாவான அதே போன்று மிருகங்களால விஷந்துக்களால் ஏதாவது பயம் வருவதாக இருந்தால் முஸ்லீம் ஒரு அறிவு பதிச்சியப்பட்டிருக்கிறது நாங்க இந்த துவாவதை இந்த துவார யாரெல்லாம் போதுவாங்களோ அந்த பயணத்துல அவங்களுக்கு எந்த விஷயத்துக்கு மேம்படாதான் அது திருமதி எனவே இந்த ஒழுங்குமுறையில் பயணங்களை அமைந்து கொள்ளணும் அதிலுமே முக்கியமான அம்சம் ஒவ்வொரு சாரிகளும் தத்தமது பொறுப்புகளை உணர்ந்து பயணங்களை மேற்கொள்ள வேணும் பாதையுடைய ஒழுங்குகளை பேரிக் கொள்ளணும் அதாவது வீணாக கழந்து கொண்டிருப்பதை முற்றாக தவித்துக் கொள்ளணும் பாதை என் பொதுவான இடம் அந்த இடத்துடைய உருவுகளை கண்ணியங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் எனவே வல்லவ நல்லா காலா இந்த உலகத்துடைய வாழ்கின்ற வாழ்க்கையை பொருந்தி நாளைய வறுமையில் அனைவரின் சுருக்க வாசிகளா اقوانا ہے یا اللہ نالے مرمین سور کرتے انتظر کارا ہے ایمان ایمان کی عرف روایہ ہے آمین آمین و آفر داوانا